சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாஜ் இன்றைய சயின்ஸ் டெய்லியில நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது உணவு குறியீடுகள் என்பதை பற்றி தெரிந்து உணவு குறியீடுகள் என்பது உணவுப் பொருட்களில் உள்ள முக்கியமான தகவல்கள் மற்றும் குறிப்புகளை சின்னமாக காட்டக்கூடிய அறிவு இவை பொதுவாக பேக்கிங் லேபிள்ல உணவக மினுக்கள்ல மற்றும் உணவு தயாரிப்புகள்ல இது இடம்பெறும் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உணவு இதிலையும் பார்த்தீங்கன்னா அந்த உணவு குறியீடுகள் இருக்கும் பச்சை வட்டம் அந்த பச்சைய கட்டமாக இருக்கக்கூடியது வந்து சைவ உண் சிவப்பு கட்டமாக இருக்கக்கூடியது அசைவ உணவு இருக்கிறது அது போல பால் சின்னம் இருக்கும் அது வந்து பால் அல்லது பால் சார்ந்த பொருட்களுக்காக கொடுக்கக்கூடிய அடுத்தது கோதுமை சின்னம் கோதுமை அல்லது குளுடன் உள்ளது என்பதை சொல்வதற்காக வேர்க்கடலை சின்னம் வேர்க்கடலையுடன் முட்டை சின்னம் முட்டை அந்த உணவுல இருக்கிறது உள்ளடக்கம் உள்ளது மீன் சின்னம் மீன் அல்லது கடல் உணவுகளால் தயாரிக்கப்பட்டது அடுத்ததாக வேகன் சின்னம் இது வந்து பால் பொருள்கள் முட்டை மீன் இறைச்சி எதுவும் இல்லை என்பதை சொல்வதற்காக இருக்கும் இந்தியாவில பொதுவாக வழங்கக்கூடிய உணவு குறியீடுகள் என்னென்ன அப்படின்னா பச்சை வட்டம் இதில் உள்ள உணவு முற்றிலும் சைவம் இதில் எந்த ஒரு அசைவ மூலப்பொருளும் இல்லை என்பதை புரிக்கிறது சிவப்பு இதில் உள்ள உணவு முற்றிலும் அசைவம் அல்லது இறைச்சி மீன் முட்டை ஆகியவை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மற்ற சின்னங்கள் பால் முட்டை வேர்க்கடலை போன்ற ஒவ்வாமைகள் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை கூறும் வகையில இந்த சின்னங்கள் பயன்படுத்தப்படும் நியூட்ரிஷன் பல நாடுகள்ல ஊட்டச்சத்து விவரங்கள் மற்றும் ஒவ்வாப ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் பற்றிய சின்னங்களும் அதுல கூடியது. இப்ப உணவு வாங்கும் போது நாம் வந்து சைவம் அசைவம் அடுத்தது லாக்டோஸ் குளு குளூட்டன் ஃபிரீ அஸ்பர் டைம் நியூட்ரிஷன் விவரங்களை அறிந்துதான் நாம் அந்த உணவுப் பொருள்களை வாங்குவேன் பள்ளிகள் உணவகங்கள் உணவு உற்பத்தி இடம் பார்க்கிங் செய்யும் நிறுவனங்கள் அனைத்துமே சிறந்த சிறப்பு சின்னங்களை பயன்படுத்த வேண்டியது மிக மிக காயம் இப்போ உணவு குறியீடுகள் உணவு பாதுகாப்பிற்கும் நுகர்வோருனுடைய பாதுகாப்பிற்காகவும் மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கும் அதுல முக்கியமாக வந்து எஃப்எஸ்எஸ்ஏ எஃப்டிஏ எஃப்ஏஓஓ போன்ற நிறுவனங்கள் உணவு நமக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக நமக்காக வழங்கியிருக்கிறது இப்ப நுகர்வோர் உணவுப் லேபிளை பார்த்து குறியீடுகள் மூலமாக உணவு அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு உடல் நலனுக்கேற்ற வகையில் நாம் உணவுகளை தேர்ந்தெடுப்பது தேர்வு செய்வது மிக மிக இப்ப எஃப்எஸ்எஸ்ஏ எஃப்டிஏ எஃப்ஏஓ போன்ற நிறுவனங்கள் உணவு குறியீடுகள் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத தெரிவிப்பா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள் எஃப்எஸ் இந்தியாவில உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயத்திற்கு பொறுப்பான ஒரு முதன்மையான நிறுவனம் தான் இந்த எஸ் எஸ் பொருட்கள பச்சை மற்றும் சிவப்பு வட்டம் சைவம் அசைவம் போன்ற சின்னங்கள் பால் வேர்க்கடலை முட்டை எற்புரைக்கும் குறியீடுகள் முதலியவை பயன்படுத்துவதற்கான கட்டாயமான விதிகளை அது நிர்ணயிக்கிறது தயாரிப்பு வகை வகை குறியீடு தானாக QR குறியீடுகள் போன்றவை லேபிள் வழங்கப்பட வேண்டும் என்றும் வழிகாட்டி நிறுவனங்களும் வியாபாரிகளும் எஸ்எஸ்எஸ் உரிமம் பெறும் போது தங்கள் தயாரிப்பில் உள்ள உணவு குறியீடுகளை விரிவாக கூறினால்தான் உரிமம் வழங்கப்படுகிறது பார்வையற்ற நபர்களுக்கு வசதியாக கியூஆர் குறியீடுகள் கட்டாயப்படுத்தப்படுகிறது மாநிலங்களுக்கான உணவு பாதுகாப்பு குறியீடு இந்தியாவில் எங்கு எத்தகைய உணவு பாதுகாப்பு சின்னங்கள் பாதுகாக்கப்படுகின்றன என்பதையும் கண்காணிக்கப்படுகிறது அடுத்ததாக எஃப்டிஏ ஃபுட் அண்டு ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள் இது வந்து யுஎஸ்ஏல அமெரிக்காவில் செயல்படக்கூடிய ஒரு முக்கிய உணவு மற்றும் மருந்து பாதுகாப்பு நிர்வாகம் என்று சொல்வார்கள் எஃப்டிஏ உணவு பேக்கிங் லேபிள்கள் ஊட்டச்சத்து விவரங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும் அந்த காலாவதி தேதி உற்பத்தி தேதி அதில் புத்திசாலித்தனமான சின்னங்கள் அதாவது நியூட்ரிஷன் கிளைம்ஸு க்ளூட்டன் ஃப்ரீ வேகன் எக்ஸட்ரா இவ் இவ்வாறாக நம்ம வந்து ஆகியவற்றை வழங்கக்கூடிய விதிகளை அடிப்படையாக இது நிர்ணயிக்கிறது வாடிக்கையாளர்கள் உணவு தேர்ந்தெடுக்க எலிதாக இருக்க படிக்க எலிதான சின்னங்கள் மற்றும் குறியீடுகள் அதில் வழிகாட்டப்படுகின்றன அடுத்ததாக இன்னொன்று ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எஃப் ஏஓ என்று சொல்வார் ஐக்கிய நாடுகளின் நிறுவனம் இது எஃப்ஏஓ என்பது உலகளாவிய உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து உணவு சின்னங்கள் தொடர்பாகவும் சட்டங்கள் மற்றும் அறிக்கைகளும் வெளியிடுகிறது எஃப்ஏஓஓ பல்வேறு நாடுகளுக்கு உணவு குறியீடுகளுக்கான சர்வதேச வழிகாட்டுதல்களை வழங்குகிற சைவம் ஒவ்வாமை உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து தகவல் வெளிப்படையான லேபிளிங் ஆகியவற்றில தன்னுடைய பங்களிப்பை அது வழங்கி உருவாக்குகிறது ஆக மொத்தம் இந்த நிறுவனங்கள் அனைத்தும் உணவுப் பொருளில் பொருளாதார பாதுகாப்பும் நுகர்வோரினுடைய புரிதலும் உறுதியாக இருக்க இந்த குறியீடுகள் உறைவடிவ விவரங்களை அது கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்று அது வழங்கும் நுகர்வோர் பாதுகாப்பு உணவு வெளியீட்டுல ஊட்டச்சத்து தகவல் நிச்சயமாக இருக்கணும் ஒவ்வாமை எச்சரிக்கை அசைவர் சின்னங்கள் கியூஆர் குறியீடு போன்றவை இவை வகுக்கக்கூடிய முக்கிய பங்குகளாக இருக்கு இந்தியாவில் எஃப்எஸ்எஸ்ஏ நடைமுறை விதிமுறைகள் எஃப்டிஏ எஃப்ஏஓஓ ஆகியவை நிர்ணயிக்கும் சர்வதேச நெறிமுறைகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு நுகர்வோர் பாதுகாப்புக்காக இந்த விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது அதனால நம்ம உணவு வாங்கும்போது அது எந்த பிஸ்கட் முதல் எந்த கொட்டலமாக அது பேக்கிங் செய்யப்பட்ட உணவு வகைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த உணவக குறியீடுகளை பார்த்து நாம் வாங்குவது மிக மிக அவற்றின் மூலம் நாம் சாப்பிடக்கூடிய உணவு செய்வமா அசைவமா அவர்கள் எந்த வகையான பொருள்கள் சேர்மங்கள் அதில் கலக்கப்பட்டு இருக்கின்றன வீதிப்பொருள்கள் கலக்கப்பட்டு இருக்கின்றன என்பவற்றை பற்றிய விவரங்களையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த உணவை நாம் உண்ணலாம் இவ்வாறாக இந்த உணவு குறியீடுகள் நமது வாங்கக்கூடிய அத்தியாவசிய பொருள்கள் அனைத்திலுமே இந்த உணவு குறியீடுகள் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு சயின்ஸ் ரயில்களை இது போன்ற பல பயனுள்ள சுவாரஸ்யமான அறிவியல் செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்கள் சரவணன் அருண்